வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்தபுராணம் அசுரகாண்டம் திருக்குற்றால படலம் செற்றாலம் உயிரணைத்தும் உண்டிடவே நிமிர்ந்தழலும் சிந்தை மேற்கொள் பத்தாலங்கது நுகர்ந்து நான் முகநே முதலோர்த்தம் பாவை மார்கள் பொற்றாலிதனையளித்தோன் புகழ் போற்றி முகின் புத்தேல் வைகும் குற்றாலமாவதொருவள நகரை குறுமுனிவன் குருகினான அப்பதியில் அச்சுதனுக்காலயமுன்றுளதம்மா அவனி மீதில் ஒப்பிலதோர் திருமுற்றம் அக்தென்பர் இம்பரெலாம் கும்பர் தாமுஞ்செப்புவராயை தன்னில் அந்தணர்கள் அளப்பில்லோர் செறிவர் அன்னார் மைப்படு நூல்முறை கண்டு மோகத்தால் தமது மதமேற்கொண்டுள்ளார் அன்னவர்கள் எம்பெருமான் தன்னடியா தமைக்கானின் அழன்று பொங்கி முன்னொரு தொல் பகைஞரென மிகழ்ந்து மற்றவர் தம் முகநோக்காராய் துன் நெறியே மேற்கொண்டு மறை பயில்வோர் என்பதொரு சொல்லே தாங்கி தன்னெறியும் புரியாதங்கிருந்தனரால் அஃ்துணர்ந்தான் தமிழ்நர்கோமான் குர்முனிவன் ஆங்கு அவர் தம் செயலுணர்ந்து குற்றாலம் எனும் மூதூர் மருகின் இடையே நடந்து மாயவன் தன் ஆலயம் முன் வருதலோடும் நெறி வரும் அவ்வாலயத்தில் செருகின்ற வைணவர்கள் நெடுது நோக்கி செருணர்த்தமை கண்டு பதை பதைப்பார்போல் வெய்து உயிர்த்துச் செய்தர்த்துச் சொல்வார் ஒல்லாத கண்டிகையும் நீரும் அணிந்தனையதனால் உலகில் தேவர் எல்லாரும் அரிய வையமேற்றோனுக்கடியவன் நீண்டு செல்ல செல்லாது கைத்தலத்தில் ஒரு கோலும் கொண்டனையார் சிரியை போலும் நில்லாயம் பெருமான் தன் மாநரம் அணுகாது நீங்குகின்றார் என்றிடலும் வெகுளாது நகை செய்து மறை இகந்து நின்றீர் துன்றிவன் உரைகின்றது உணரே நித்திரம் எவரும் சொன்னாரில்லை நன்று நெறி வந்தேன் நும்பான்மை உணர்வேனேல் நான் இம்மோதூர் சென்றிடவும் நினையேனால் முனியற்கையான் மீண்டு செல்வேன் என்றான் பொதிய மலைத்தனிலேகும் முனிவன் இது புகன்றிடலும் பொறாது நீ இப்பதியதனில் வருவதுவும் பாவமாம் ஈண்டு நீ படர்தி என்ன இது சரதம் மொழிந்தீர்கள் தொல்லோர்த்தம் நூன்முறையும் ஈதே என்னா விதியருளும் தக்கனார் வழி முறையோர்த்தமை நீங்கி மீண்டும் செல்வான் சிற்றற்புகழ் கையிலை மலை காத்தருளும் திரு நந்திதேவன் செங்கே மற்றொரு நான் முகத்தோன் துருவாசன் மறை நூல்யாவும் சட்டரவே உணர் பிறகு கௌதமன் கண்ணுவ முனிவன் ததீஷியின்னோர் இட்ட பெரும் சாபமெல்லாம் பொய்த்துடுமோ என உன் ஏகலுற்றான் ஏகலுறு குறுமுறிவன் உயிர்க்குயிராய் நின்றோ நேயழ் வார்த்தங்கள் மோகமுரு மகன் தையினை முதலோடும் களைவனென முன்னி முன்னாள் போகிய தன் இரதத்தின் ஆவிபடு பொன்னே போல பாகவதமாகர் உருக்கொண்டான் கருணையினால் பறவை போல்வான் ஆளுடைய நாயகன் பாலன்புடையான் மாயவன்றன் அடியனே போல் கோளுடைய மாயத்தான் மேனிக் கொண்டு மீண்டும் அங்கட்குறுகளோடும் நீளிடையில் வரக் கண்ட வைணவர்கள் எதிர் சென்று நெடுது போற்றே தாளிடையில் வீழ்ந்திடலும் நாரணனுக்காகவெனச்சாற்றி நின்றான் அடிமுறையின் வணங்கியழும் வேதியர் தங்களை நோக்கி அறிபாலன்பு முடிவிலை நும்பாலென்று மொழிந்தனர் அங்கது காண வந்தாம் படியதனில் உமக்கு நிகர் யாருமிலை நுமைக் கண்ட பரிசால் யாமும் தொடர்றிய பேருணர்வு பெற்றெனம் என்றே பின்னும் சொல்லுற்றான் முத்திதரு பேரழகர் திருமலையினிடையுற்றோம் உன்னம் என்னே அத்திகிரிதனில் இருப்பச் செல்கின்றோ நம் பெருமானமரும் கோவில் இத்தலமேல் உளதென்பார் அது பரவும் வெறுப்புடையோம் என்ன அன்னோர் கைத்தலத்தோர் விரற் சுட்டி அது திருமாலிருக்கை எனக் காட்டலுற்றார் காட்டுதலும் கை தொழுது மாலுறையும் மந்திரத்தைக் கடிது நன்னி ஈட்டமுடன் வலம் செய்து கண்ணபிரான் அடியணையை இறைஞ்சி ஏத்தி பாட்டிலொரு தொல்லடியார் தமை நோக்கி இவரை வழிபடுதற்குள்ளம் வேட்டனமால் மஞ்சனமே முதலிய கொணர் மின்கள் விரைவின் என்றான் நன்றெனவே சிலரேகித் தூய நருமின் போதும் அன்றலுறு செஞ்சாந்தும் அணித்துகிலும் ஏனையவும் மரபில் கொண்டு சென்று முனிவரன் முன்னம் உய்திடலும் அனையவர்த்தம் திறத்தை நோக்கி இன்றிவரை அருச்சனை செய் விதிமுறையை பார்த்திடுங்கள் யாருமென்றே அருகுமதி நதி புனையும் செஞ்சடையும் பெருமானை அகத்துட்கொண்டு சிறுகு உடைய முனி நாரணனா திருமுடிமேர் செங்கையோச்சி குறுகு குறுகெனையிறுத்தி ஒள்ளறக்கிற்புனைப்பாவை கோல மீதும் அருகுதழல் உற்றென்ன குழைவித்தோர் சிவலிங்க வடிவம் செய்தா அல்லிமலர் பங்கையனும் நாரணனும் என்னாலும் அறியணாத எல்லையில்லா பரம்பொருளை தாவித்து மந்திரங்கள் எடுத்து கூறி தொல்லை உருக்கொண்டு மலர் மஞ்சனமே முதலிய தூய ஆக்கி கொல்லைதனில் அருச்சிப்பக் காண்டலும் அவ்வந்தனர்கள் உறுத்துச் சொல்வார் காயத்தான் மிகச் முப்புறத்தை நீராக்கும் கடவுட்காற்ற நேயத்தான் இவ்விடையே முன்வந்தான் யாமிகழ நில்லாதேகி ஆயத்தான் பாகவத வடிவாய் வந்துச் சமயமழித்தானந்தோ மாயத்தான் பற்றுமினோ கடிதன்று குறுமுனியை வளைந்து கொண்டார் பற்றிடுவான் வளைகின்றோர் தமை நோக்கி எரிவிழித்துப் பறவை தன்பால் குற்றவிடம் விடுத்ததன முனிவன்றன் வெகுழுத்தீ உய்தலோடும் சுற்றியது சுற்றியவர் தமைப் பின்னும் பொறிப்படுத்தித் துறந்து செல்ல மற்றவர்கள் இருந்தே தம் பதி இழந்து சிதறினரால் மண்மேலெங்கும் அன்னோர்கள் போயிடலும் இன்று சிவன் இடம் ஏதாயிற்றென்று முன்னோனை அருச்சித்து பணிந்து விடை கொண்டு தென்பால் முன்னிச் சென்று பொன்னோடு மணிவரன்றி அருவி இழிதரு பொதிய பொறுப்பில் நன்னி மன்னோமைத் தவம் புரிந்து வீற்றிருந்தான் அப்பறமன் மலர்த்தாழ் உன்வி பூ விரிகின்ற காமர் பொதும்பர் சேர்ப்பொதியவெற்பில் தாவிரிகும்பத் தன்னல் வந்திடு தன்மை சொற்றாம் மாவிரிகின்ற சாதிவனத்திடை மலர்ப்பூங்காவில் காவிரி போந்தவாறும் ஏனவும் கழருகின்றா